வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக ரந்தரவக் கோட்டை கருப்பையா நெற்றிய கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலக கொசுகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது 2. இந்திய பிரதமர் அவர்கள் பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் பக்ரைன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் பயணம் மேற்கொண்டுள்ளார் மூன்று ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ என்ற வாகனத்தின் மூலம் சந்திராயன் அனுப்பப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் மத்திய சிவில் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் யார் இரண்டு நிலையான சுகாதாரம் குறித்த தேசிய பட்டறை மற்றும் கண்காட்சி எந்த அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது மூன்று மாநில சுற்றுலா அமைச்சர்களின் மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி